الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام م ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما انوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراته ينكحها إِلَى مَا هَاجَرَ إِلَيْهِ أو كَمَا عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ اخرجه فِي بَابِ كَيْفَ كَانَ بَدْءُ புகழ்ும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் கியாமம்பரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதா புனிய ஜுமாவுடைய கடுமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாவுடைய மாளிகையிலே சிக்காக்குடியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே தினையத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹ் ஆராவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அதன் தவிர்த்த விலக்கியவைகளிலிருந்து முற்றுமுதாக தவிரந்து விலகிக்கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஒசிய தென்னும் நல்லு பதேசம் செய்து கொள்கின்றேன் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹர்புல்ல ஜெல்ல ஜலாலு அம்மன் எங்களை படைத்து நாங்கள் அல்லாஹ் அலாவுக்கு முற்று முழுதாக வலிப்பட்டு அவன் விரும்பக்கூடிய விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹனுடைய கட்டளையாக இருக்கிறது அது முழு உலகத்திலும் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அது வடக்கிலே தெற்கிலே கிழக்கிலே மேற்கிலே என்று முழு உலகத்திலும் ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கு பொறுத்தவரையிலே எழுநூறு கோடி மனிதர்கள் மக்கள் அல்லாவை முற்றுமுழுதாக வழிபட்டு எல்லா சந்தர்ப்பங்களிலையும் அவனையே வழிபடுமாறு அவனுடைய கட்டளையாக இருக்கிறது இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே அதற்கு அல்லாஹு தாரா நபிமார்களை அனுப்பி அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நேர்வழியை காட்டி ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்தந்த சந்தர்ப்பங்களிலே இருந்த மனிதர்களுக்கு அதனுடைய சிந்தனையையும் அதனுடைய ஞாபகத்தையும் அதனுடைய தெளிவையும் வழியையும் அவர்கள் காட்டிக்கொண்டே இருந்தார்கள் நினைவான சகோதரர்களே அதே அடிப்படையில் தான் சல்லல்லா அலிக் வசல்லம் அவர்கள் இறுதியாக வந்து தியானம் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ரஹ்மத் அல்லாஹ் அனுப்பி ஒவ்வொரு மனிதனும் வணங்கக்கூடியவனாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்ற அந்த பாதையையும் வழியையும் காட்டி தந்துவிட்டு சென்றுவிட்டார்கள் அவர்களுடைய உண்மத்தாக நானும் அதே அடிச்சுவற்றிலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய உள்ளங்களிலும் இன்னொரு மனிதனை பற்றிய கவலை மற்றவர்களை பற்றிய சிந்தனை மற்றவர்களும் சிறந்த முறையிலே இருக்க வேண்டும் படைத்த அல்லாவையும் முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு வணங்க வேண்டும் நபியுடைய சுண்ணத்த வாழ்க்கை முழுமையான எல்லா இடங்களிலும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான நோக்கமாகவும் முயற்சியாகவும் அமைய வேண்டும் சகோதரர்களே இஸ்லாமிய வரலாற்றை படித்து பார்க்க நேரத்திலே தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு விடய்தான் செல்லம் அவர்களுடைய வறுமைக்கு பின்னால தல்லல்லாஹரை இவசெல்லம் அவர்கள் முழுமையாக எல்லா இடங்களிலும் அவர்களுடைய முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு கிஜிரி அறுநூறு அந்த காலப்பாதி வரக்கூடிய நேரங்களிலே முழு இஸ்லாம் கூத்துக் குழுங்கின அந்த வரலாறை பார்க்க முடியும் ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தது இங்கு ஆப்பிரிக்காவுடைய நாடுகள்ல பல நாடுகள் முஸ்லிம் நாடுகளாக இருந்தது நம் அனைவருக்குமே தெரியும் பிரபல்யமான விடயம்தான் ஸ்பெயினை பொறுத்தவரையிலே எட்நூறு உரட்டங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது இந்தியாவிலே எழுநூத்தி ஐம்பது எட்நூறு இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றது முழு நாடும் இ ஆது இன்றைக்கில் பிரான்சை எடுத்துள்ள அண்மையில் இருக்கூடிய நாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமத்தினுடைய அன்று முஸ்லீம்கள் அங்கு வந்து செய்த தியாகங்களும் பட்ட கஷ்டங்களும் இனியமான அன்பாவது சகோதரர்களே ஒவ்வொரு நாட்டுடைய வரலாற்று பின்னணியில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் ஏனென்றால் முஸ்லீம்கள் அநிய முஸ்லீம் வந்து ஒரு பயங்கரவாதியுமே மற்ற மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இணைமான சகோதரர்களே ஒவ்வொரு நாட்டினுடைய சுதந்திரத்தை எடுத்து பாருங்கள் அந்த சுதந்திரங்களுக்கு பின்னால பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு பின்னால என்னென்ன பிரச்சினைகள் இருந்ததோ அந்த அடிமைத்துவ வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து மக்கள் பெருமனை முஸ்லீம்களை மாத்திரமல்ல குடிமக்களை நீச்சி பெரும் தியாகம் செய்தவர்களில் முஸ்லீம்கள் விசேஷமானவர்கள் இணைமான அந்த அந்த சகோதரர்களை இந்தியாவுடைய வரலாறு படித்து பாருங்கள் எங்களுடைய நாட்டினுடைய பிரிட்டிஷ் அம்பையருடைய கட்டுப்பாட்டு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்ற அந்த தேதியிலே முழுமையான முஸ்லீம்களுடைய அதாவது இந்த நாட்டினுடைய மக்களுடைய கையிலே இந்த நாடு வந்து அடிமைத்துவம் என்பது இல்லா போகக்கூடிய அளவுக்கு பாடுபட்டார்கள் முஸ்லீம்கள் இனிமான சோதரங்களே நாடு அதைப் போகின்றது அறுபத்தி ஒன்பதாவது அதாவது சுதந்திரம் பெற்று நாங்கள் இன்று நிம்மதியாக இருக்கின்றோம் என்று சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக இருக்கிறது இனிமன சோதரே நாட்டு பிறகை என்ற அடிப்படையிலே நாம் போய் நாட்டுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கிறது வந்தோம் பறந்தோம் சாப்பிட்டோம் குடித்தோம் குழந்தைகளை பெற்றெடுத்தோம் மரணித்து போனோம் யாரும் எவரு தெரியாது இந்த நிலைமை இல்ல வந்தோம் சுவாதித்தோம் அது நிரந்தரமாக இருந்தது அதனால நாட்டுக்கும் குடிமக்களுக்கும் பிரயோஜனம் வெற்றி நிம்மதி இனிமான தவறிலே அல்லாடிய பொறுத்த இந்த ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும் வெறுமணி ஒரு கூட்டத்தினர் மற்றவர்களுக்கு இந்தியாவிலே சுதந்திரம் கிடைக்கிறது அதற்கு பின்னால் அதற்கு நாமத் மதனி ரஹுல்லாதுல்லா போன்ற இல்மினுடைய இல்மினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் இருந்தார்கள் நீங்கள் பக்கத்து நாடாக பிரிந்து போன பாகிஸ்தானுக்கு முஸ்லீம்கள் போங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே முஸ்லீம்கள் இல்லை பிறந்தது இங்கே இருக்கக்கூடவும் இங்கே நான்கும் இந்த நாட்டினுடைய பிரஜை நாங்கள் சுத்திற்கித்தி இருந்து அன்று ஆயிரி ஐம்பத்தி ஆறிலே ரஹ்மல்லி மக்கி ரஹ்மான் முறீதாக இருந்தார்கள் இவனுடைய அவையுடைய பெரும்பொரு மறையாக அவர்களுடைய அந்த சுதந்திர போராட்டம் அங்கிருந்து ஆரம்பித்தது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் கிடைக்கிற அளவுக்கு அங்கு அடித்தளம் போடப்பட்டது ரஷீத் அகமது கங்கோல் ரஹமுல்லா அஷப் அலி இந்தியாவுடைய வரலாறு மறக்க முடியாத அளவுக்கு வலனாக்கள் அங்கு தேவைப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த திறமையும் அந்த அம்மாவுடைய தொடர்பும் வெறுமனே வழிபடக்கூடியவர்களாக மாற என்று அந்த கவலைதான் ஜவஹர்லால் நேரு அவருடைய புத்தகத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் தெளிவாக இறங்கும் அவர்கள் தன்னுடைய நாளுக்கு இந்த லெட்டர் ஜவஹர்லால் நேரு அவருடைய அந்த கடிதங்களிலே படிக்க முடியும் அந்த நேரத்திலே முஸ்லீம்கள் எந்த நாட்டிலே சேர்ந்து அவர்களை கட்டி எழுப்பதற்கு பாடுபட்டார்கள் நாட்டை ஒரு அழகான நாடாக பீஸ் அண்ட் ப்ரோப்பரிட்டியான நாடாக மாற்றுவதற்கு அளவிலே இயக்கியதை செய்யலாம் அது சரியத்துக்கு உட்பட்டு தீனுக்கு உட்பட்ட அந்த கோட்பாட்டுடன் சரியத்தை மீறவில்லை தீரை மீறவில்லை முழுமையாக புல்லால் பாடுபட்டார்கள் அன்று ஜர்லால் நேரு மதனி ரே சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த புத்தகத்தில் உட்காருங்க இந்தியாவுடைய ஜனாதிபதியா நாங்கள் உங்களை ஏற்றுக் கொள்கின்றோம் என்று சொன்ன நேரத்திலேன் அகமது மதனி ரஹமமுல்லா அவர்கள் சொல்லிருந்தார்கள் இல்லை இந்த புத்தகத்துக்கு நாங்க ஆசைப்படவில்லை நாங்கள் அபி பாடம் நடத்தக்கூடியவங்க எங்களோட இடம் மக்கள் முஸ்லிமுடைய திருமதியுடைய அபுதாபுடைய தட்டி கேட்போம் என்ற அந்த விடயத்தை அங்கு சுட்டி காட்டுகின்றார்கள் நாடு குடிப்பதோ ஊறு குடிப்பதோ எங்களுடைய நோக்கம் அனைவருமே அல்லாரை வழிபடக்கூடிய அந்த நிலமை உருவாக இதுதான் அடிப்படையான அம்சமாக இருக்கிறது அங்கு அந்த வரலாறு உலமாக்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்டிருக்கின்றார்கள் நீளமான ஒரு வரலாறு சகோதரே இதில் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த நாட்டிலே அல்லா எங்களுக்கு பல நிம்மதியான சூழல்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் ஒரு ஜனநாயக நாடாக அல்லா இதனை அமைத்து தந்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நாட்டுடன் அன்பு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எங்களுடைய உடனாக்கள் இதை பற்றி பல கிதாபுகள் எழுதி நாட்டு நாட்களுடைய இருக்க வேண்டிய அந்த பற்றி எழுதியிருக்கின்ற அதே ஒருப்படை கிடையாது என்று சொல்லிருக்கின்ற கருத்தை நேரத்திலே அநேகமாக அதிகமான உலமாக்கள் இந்த கருத்துக்கு உடன்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் இருக்கக்கூடிய நாட்டை அன்பு வேண்டும் நேசம் வைக்க வேண்டும் எனக்கு தெரியுமா முழு நாடும் அல்ல வழிபடக்கூடியவர்களாக மாற வேண்டுமே அதற்காக வேண்டிமான அன்பார்ந்த சகோதரர்களே அது மிக முக்கியமான ஒரு வருட நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய பிரஜை என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே ஏதோ ஒரு சாதனையை இந்த நாட்டுக்கு செய்யக்கூடியவர்களாக ஒரு இந்த நாட்டிலே உங்களால் முடிந்த ஒரு விடயத்தை செய்து பிரயோஜனத்தை இந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் வரவுக்கெல்லாம் நதியாக அனுப்பப்படுகின்றார்கள் குரு அரேபிய தீப தற்பமும் காரணமாக அமைகிறது பெரும் தான் மக்கள் தீனை ஏற்றுக்கொள்கின்றனர் உலகத்திலே மூன்று பங்கு அந்த அளவு பெரும் ஒரு பகுதி இஸ்லாத்துக்குள்ள நுழைகின்றார்கள் என்றார் உணருடைய ஆட்சி காலத்திலே பெரும் ஒரு பகுதி இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தது காரணம் அந்த முஸ்லீங்களுடைய என்பதாக ஒரு அந்நியன் எழுதுகின்றான் ஒவ்வொரு சகாதிகாரையும் ஒவ்வொரு நாடுகளிலேயும் விசேஷமாக ஜப்பான் இங்க சைனா போன்ற நாடுகள்ல அந்த மக்களை பேசி பார்த்தால் அவருடன் பேசினால் அவருடைய நடத்தைகளை பார்த்தால் முழுமையாக இஸ்லாமிய பண்பாடு ஒரு சமுதாயத்தை ஒரு சாட்சி ஆச்சரியமாக இருக்கு மக்களை மன்னிக்க கூடிய தன்மை கேட்பது என்றால் ஊழியர்கள் அந்த விதம் இருக்குது ஒரு முஸ்லீமுடைய ஒரு போலீஸ் உள்ளாது அவரிடத்தில் போகணும் ஒரு கொலுத்திடத்தில் அவர் எழும்பி வெளியில வந்து ஒரு துண்டெடுத்து ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு பொருளை வாங்க போனால் கடையில் இருக்கக்கூடிய பொக் சொல்றாரு இது எடுக்கவாறு இது காலையில் போட்டது இது உங்களுக்கு உடனுக்கு ஒத்துக்கொள்ளாது நீங்க எடுக்காதீங்க தானியோட ஜிப்பாவை தொப்போட போன முஸ்லீம் உங்களுக்கு அந்த நேரத்தில் நான் கேட்டேன் வாழ்க்கையினுடைய சீக்கிரம் அதிகமாக அவர்கள் செய்வார்கள் படியில ஏறதா இருந்தாலும் ஒரே பக்கத்துக்கு தான் அம்புக்குறி போட்டிருப்பார்கள் நடப்பதா இருந்தாலும் அதே மாதிரி அநேகமாக அநேகமாக உட்கார்ந்துதான் சாப்பிடுகின்றார்கள் நேற்ற கீழேதான் உட்கார்ந்து சாப்பிடுகின்றார்கள் இந்த முழு கலாச்சாரமும் இருக்கிறதோ என்று சந்தேகப்படக்கூடியது ஒன்று விருப்பம் இல்ல இப்படிதான் இருப்போம் சகோதரர்களே முறைகளை சொன்னார்கள் அப்பதான் நான் யோசித்தேன் சைனாவா சைனா எங்களுடைய சகாபாக்கள் வந்த இடங்கள் அல்லவா அந்த இடம் அந்த நேரத்திலே வந்து ஐந்து சஹாபாக்கள் சைனாவிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அது அங்கிருந்து இங்கு வந்தது களிமாவை தவிர மற்ற அனைத்துமே இவர்களிடத்திலே இருக்கிறதே என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றி இருக்கிறார்கள் இனிமாதான சகோதரர்களே இதுதான் முஸ்லீம் நாங்கள் என்னோட வாழ்க்கையை குரானுடைய சுன்னாவுடைய அடிப்படையில மாற்றி முழு மக்களையும் அடிப்படையானதான் அடிப்படையான சுதந்திரம் படைத்த ரப்புக்கு முழு நாடும் வழிபடுவது இனிமன சகோதரர்களே அதுக்கு அடிப்படையான மிக முக்கியமான விடயம் தான் நாங்கள் இருக்கணும் நாட்டுல நாங்க நாட்டுக்கு மேற்பட்ட முஸ்லிம் என்ன தெரியுமா இந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட நிலைமைகள் கல்வியுடைய தராதரத்தை நீங்கள் பார்த்தா வெட்டக்கண்ணீர வடிக்கோடும் கல்வி கல்விஜுகேஷன் என்பது ஒரு நீளமான தலையங்கம் அதுக்குள்ளான பல விடயங்கள் இன்றைக்கு நுழைக்கப்பட்டிருக்கிறது செக்யூலர் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு கரப்டட்ரியது ஆனால் பொதுவாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெற்றோரும் இறங்கிக் கொள்ளோடும் அடிப்படையில் கல்வி என்றால் மார்க்கம் சட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் கல்விக்குரிய வரை மார்க்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டம் ஆரம்பத்தில் போதிக்கப்பட்டது இப்ப கொடுக்கப்பட்ட கல்வி எல்லாம் பொருளை சம்பாதிப்பதற்குரிய கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் இன்ஜினியர் லாயர் ப்ரொஃபசர் டீச்சர் பிரின்சிபல் இது வந்து மணி ஆம்பிங் ஃபீல்டாக மாறியிருக்கிறது ஒருவர் சம்பாதிக்கிறதுக்குரிய ஒரு துணை தாளமாக இதனை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு தெளிவாக அவர்களுக்கு தேவையான விடயங்களை படித்துக் கொடுப்பது கொடுப்பது ஒவ்வொரு தாய் தாப்பனுடைய மிகவும் முக்கியமான ஒரு கடை அண்மேலன் ஒரு அந்நிய ஒரு கலா சொல்வார் நீண்டால் படம் நாடகன் நாடகம் நடிக்கக்கூடிய ஒருவர் சொல்றாரு உண்மைக்கும் வாப்பக்கும் ஏற்கிறார் சொல்றான் மகே படிக்காதே நம்ம அரிய அசுரனேன நம்ம இணையத்தாத்தல் மாவ கர தாரத்தி ஆச்சி ஜீவி மகேஜ் ஜீவிடா மட்டும் அதே நமக்கு நிறைந்ததா தந்தத நம்ம அத கலாக்கர் மகே ஜீவி வினாச வேளாண் சொல்லி உம்ம வாப்பத்தான் ஏக மூலிக்க ஹேப்புவ மகே ஜெமாப்பியோ அப்படின்னு ஒரு அன்னியை நேச இன்னைக்கு தெரியும் அங்க எப்படி தெரியுமா சொல்றாங்க என் உண்மை வாப்பா அன்னைக்கு என்ன கவனிச்சு இருந்தா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன் ஹஜரத் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு நாள் வந்து என்ன அனுவுறாது என் வாழ்க்கையை வீணாக்கின்னு எந்த வாப்பா ஹஜரத் அப்படி அசன் அப்படி இல்ல ஹதரத் நான் பத்து பதினஞ்சு வயசாக எனக்கு ஒழுங்கா என்னுடைய நிலைமைகளை கவனித்து எனக்கு வழியாக இருந்தா நான் இந்த நிலைமையில இருக்க மாட்டேன் அதிரஸ் அப்படின்னு சொல்லி அழுகிறார் சகோதரர்களே பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விடயங்களை படிச்சு கொடுக்கிறது என்னோட பெற்றோருடைய பெரிய கடமை இந்த நாட்டுக்கு அப்படிப்பட்ட சிறந்த குழந்தைகள் எல்லா துறையிலையும் சிறந்த நிலைமையை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்கு பிரயோஜனமானவங்க இன்றைக்கு மாணவர்கள் உட்கார் ஒரு ரெண்டு லட்சம் முஸ்லீம்கள் எடுக்கிறாங்க அதனுடைய விவகாசாரத்தை பாருங்க அதுக்கு பின்னால ஏழை செலக்ட் ஆயிருந்து அறுபதாயிரம் பேர் அதுல இருந்து வெளிநாட்டு கல்வியில எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்க அவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறது அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு வழிகாட்டுறது எங்க தெற்றோருடைய மிக முக்கியமான ஒரு விடயம் இதுல ஸ்கூலுடைய நான் ஒன்ைட போது எல்லாமே குழந்தைகளை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் அவருடைய பெற்றோருடைய பொறுப்பை கொடுத்து அவர்களை கவனித்து என்ன படிக்கிறீங்க வாசிக்கிறீங்க அவங்களுக்கு அதை கொடுக்கணும் நான் சிலபத்தில் பல சிலபத்தி போற ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள பதினெட்டு மணிக்கு தீர்மானம் பேசுங்க செலுத்துறது என்னட பொறுப்பு இருந்தால் அல்லா அதோட ஈமானையும் உருவாக்கி கொண்டால் அல்லா அவர் குழந்தை மூலமாக பிரயோஜனங்களை இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் ஒவ்வொரு பெற்று தாய் தாப்படும் நாளைக்கு குழந்தைகளுடைய பதிலை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி மாற்றிக்கோங்க உள்ள அறிவுரைகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடங்கள் திறமைங்களை கொடுக்கறது ஈமானோட அல்லாட பயத்தோட தக்குவாயோட எக்கரா அல்லா ஒரு மணிக்குறான்னு சொல்லிக்கொண்ட மூடல்ல पढ़ुंग अलोड़ इंटर स्कूल सिलब्रफि एक्नमी केमिस्ट्री जूलजी पत्नी अलोड़े பக்கத்துல ஏரிய படிக்கிறான் அதுக்கப்புறம் அல்லார சிந்தனை ஒன்றும் அந்த வீடுகளுக்குள்ளால ஈமான கொடுக்கணும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வீடுக்கு ஈமான கொடுக்கிறதோட இந்த விடயங்களை படிச்சு கொடுங்க நான் இதை அறிவுண்டு சொல்ல மாட்டேன் இது ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை படிச்சு கொடுங்க இன்னும் வா இந்த மிகவும் கஷ்டத்தோட திரமத்தோட கவலையை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்னோட நாட்டுக்கு இங்குள்ள நன்முஸ்லீமுக்கு முஸ்லீம் அல்லாத அந்த பௌத்தர்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரே தட்டானியான குரான் இல்லை முஸ்லீம்களுடைய வரலாறு ஆயிரம் பட்டர்களுக்கு மேலான இந்த நாட்டுடைய வரலாறு என்னோட இடத்துல பல குரான்கள் இருக்குது என்னோட நாட்டுல சிங்கர மொழியில திறமை இல்லா போனதுனால அதுல முன்னுக்கு வராதனால முன்னுக்கு வந்தவங்க அவங்க ஈமான்டைய தக்காவுடைய தொடர்பு இல்லாம தவறான வழியில போக நிலைமை இருக்கிறவங்க தக்குவாவோட சரியான முறையில் பரிசு கோயில கை சேலத்துக்குள்ளாக இருக்கும் ஆளுநர் ஹசரத் தென்னி மங்கா ஷிரா குழான கப்பியனோ காவியானி குரான கப்பியனோ அப்படின்னு சொல்லி சொல்ற ஏக்கதில்லை இன்னைக்கு நாட்டுல அதிகமாக பாக்கிலானினர் புராண மொழிபெயர்ப்பு அவன் கொடுத்திருக்கிறாங்க நாங்கள் வெளியில் இருந்து கொண்டு பாருங்களே ஷாக்கள் குடுத்திருக்கிறாங்க குரான பாருங்களே காத்தியானி கொடுத்திருக்கிறான் அவன் குரான நாங்கள் என்ன செய்யோம் திறம பெற்றமனே அவங்களோட படிச்சு கொடுத்தோட நிப்பாக்கொண்டு ஏன் நாட்டுக்காக வேண்டி எங்குள்ள நன்முலுக்காக வேண்டி எங்களால நாங்க என்ன பங்களிப்பை செஞ்சிருக்கிறோம் சக்கமான மொழிபெயர்ப்போல் இருக்கு வா என்று இனிமான சுகோதரங்களே இன்னும் சில இடங்கள்ல மொழிபெயர்த்தால பார்த்தா ஒரு அந்நியன் படிக்கிறான் தான் என்னோட ஒரு ஆணை அல்லாத்தகோழ்த்தி என்னவா அல்லாத்த அப்தி என்னவா அந்த அவன் நினைப்பான் அப்படிகா இப்படியான நுணுத்தமா என் உலமாக்களுடைய தப்சீரலோட கம்பேர் பண்ணி ஒழுங்கான ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கறதுக்கு இல்ல தனியமான தகவலே ரொம்ப கவலையோட சொல்றது அப்படியான காரணம் நானும் நீங்கள் இருந்தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒல்லாகி இந்த மெம்பர்லேருந்து சொல்றேன் பயப்பட்டு நாளைக்கு காண புரிய நாளையில இந்த மக்கள் வைத்து யாவா அப்படின்னு ஏக்கத்தியும் துண்ணின ஏகத்திய வித்திரத்தியாகின ஏகத்திய பாஷா வித்திர்த்தியா அப்படி துண்ணினோம் குழந்தைகளை சரியான அக்கீதா இல்ல தவறான வழியில போகக்கூடிய நிலைமை தான் அவங்களும் அதனால எனக்கு சரியான முறையில இந்த இந்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு சிங்கள பத்திரிகையே அவங்க என்ன கண்டு பேட்டி காணக்கூடிய நேரத்துல நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தேன் போட்டு நேரத்தில் இப்படின்னு சொல்லி காட்டித்தேன் அவர்க சொல்லி காட்டினேன் அப்படின்னு ஒண்ணே பூஜை ஜீவித்தே பலனும் தெரியமான கோவில் அவன் அப்படிக்கான் கதாக்கர்ணாவகே அப்பே குரானே ோ மறக்கியனோ மதஹிங் கீழ்த்தியனோ அப்பான ஜனகண்ட ஓனே நான் புராணத்தை விவரப்பு பழன் டோனேண்டு அவன் பலர்த்த பேட்டி எடுத்த ஒரு மனிதர் அல்வாயி அவன் சொல்றான் புதகமா நாட்டவாள கேந்தகோ அப்படின்னா நான் சொன்னேன் ஹதீஸ் ஏதா அப்பே நபித்துமாகனவா அப்படின்னு ஒன்னு மகே ஜீவி தேட்ட பழமும் அட்டாரத்தை மதரசா கொ வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய மதுரை தலையங்கம் இந்த தலையங்கத்தோட பேப்பர் வெளியானது எனக்கு பல இடத்திலிருந்து கோல் என்ன செய்வீங்க பிரச்சனை இல்லையா இதோட நாட்டுல பிரச்சனை போட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நான் எடுத்து பார்த்தேன் இந்த வார்த்தை புராணே ஜீவி தேட்ட முசுதரன மதரசா நினைவான சகோதரர்களே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம என்னடா முஸ்லீம்கள் பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட முஸ் கரணவா தண்ணே முஸ்து கரணவாக்கு அர்த்தம் தெரியாம நினைக்கிட்டாங்க புராணத்தை மாத்தமாகத்தான் இருக்க சப்ஜெக்ட கோது போல நான் மாலையில் அவங்களுக்கு கோல் எடுக்கிறேன் யாருமே ஆன்சர் இல்லை அதுக்கு பின்னால மன்னிச்சு மன்னிச்சு வாங்க மெசேஜ் வருது மொழி திறன் பாருங்க முஸ்லிங்கள் சகோதரர்களுடைய பெரிய இடத்துல இருக்க முடியுது இது மாதிரி ரொம்ப கவலையான நான் சொல்றேன் காரணம் நாங்க தெளிவான முறையில் இந்த விஷயங்களை படிக்காத நாட்டுக்கு தேவை ஆங்கிலம் தேவை திங்களம் தேவை அதே வாழ்க்கையில அதேனுக்குடியவாக மாறுவரும் கட்டுப்படக்கூடியவர்களாக மாறுவாங்க மாறுவாங்க ஒவ்வொரு ஸ்கூலுடைய எஜுகேஷனுடைய விஷன் நாலேஜ் ஸ்கில் மாறலுக்கு ஆட்டிடியூட் வெளியூர் பயத்தோட படிச்சு அவங்க தப்பா உள்ளவங்களா மாறணும் அப்பதான் போற கல்வியும் அந்த அந்த அந்த நிலைமையிலும் சீருள்ளதாக ஆகும் நாங்கள் எல்லாரும் சீரானா இந்த நாட்டுக்கு சிறந்த பிரயோஜனம் உள்ள பிரச்சனைகளாக இந்த நாடு நிம்மதியான சந்தோஷமான ஒரு நிலைமையை நோக்கி போவோம் பொருந்திக்கொள்வாய் வாழ்ந்த நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ள பிரஜைகளா இதில் ஆக்குவாயா வாழ்நாளு நாடும் வாழ்வாற்றினுடைய தீன ஏற்று நடக்கக்கூடிய நிலைமையில எப்படி இருக்கணுமோ அதனால் எங்களுக்கு என்ன பங்களிப்பை செய்ய முடியுமோ அந்த விடயங்களை எங்களின் மூலமா வாங்கிக் கொள்வாயா நாங்கள் செய்த தவறதையும் கவனம் இல்லாத வித்தரையும் எங்களை கண்டித்து மக்கள் நாங்கள் கட்டி கேட்கக்கூடிய நேரத்தில் தெரியாது என்று சொல்ற நிலைமையாக்கிறார் அவங்களோட ஒற்றுமையாக இரக்கமாக அவங்களோட கலத்திர அவங்களுக்கு வெளியில இருந்து அவங்களோட ஒற்றுமையாக இருந்து பொறுமைய அவங்களுக்கு காட்டி கொடுக்கமாக்கா நாட்டிலே நிம்மதியை சந்தோஷத்தை சுத்தீக்கத்தை உருவாக்குவாயா முஸ்லீம்களுடைய அடையாளங்களை முஸ்லீம்களுடைய சிந்தங்களை முஸ்லீம்களை முஸ்லீம் பெண்களை பாதுகாத்தருவாய மறக்க மதுரத்தாக்க பாதுகாத்தருவாய் எல்லா நிலையிலும் உதவி செஞ்சாங்களை மன்னித்து உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரின் ஆக்கி வைப்பாயா ஏமாறு வாழ்ந்து மரணிக்கவும் செய்வாயா வாக்கு